விபச்சாரத்தின் குற்ற ஒரு பங்கு எழுதப்படும் சந்தேகமின்றி அதை அவன் அடைவான் கண்களின் விபச்சாரம் அதை பார்ப்பதாகும் காதுகளின் விபச்சாரம் அதை கேட்பதாகும் நாவின் விபச்சாரம் அதை பேசுவதாகும் கையின் விபச்சாரம் பிடிப்பதாகும் நடப்பதாகும்புகிறது விபச்சாரது விபச்சாரம் செய்யாமல் விட்டுவிடுகிறது என்று நபிசல்லாக அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஆறு ஐந்து ஏழு